தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் திரு ப அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் எங்கள் மனம் உந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திருவாளர் விஜயகுமார் அவர்கள் திருவிளக்கேற்றி புரப்பிப்பார்கள் taur for sada nana nana namo na sada nana sadari வேறு இல்லை அதில் தார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நாம் மறைச்சொம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாதகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர்த்துணையே நால்வர் பொற்றாழியம் पट्टालियम उइतुणये हा मने ये ரூடி அடி வயல் பத்தி வர செய்ய பதி வர romo hivul melive la la la la la la la la ta bene la la la la la la ta diri na bene tin da enuma hivani enuma சிவனி என்னுமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமா ும் ஆந்தாயனும் ஆள் முதல்ாயனும் ஆள் கொந்தார் குவளை குலவும் மறுகள் எந்தாய்தகுமோ இவழியே தரவே உடையாய்தகுமோ இவள் பிறையா தடையும் உடையாய் பெரிய பெரிய மறையார் மறுகள் மகிழ்வாய் வளை இறையார் வளை கொன்று எடில் வவ்வினே ஒலி நீர் உலகம் பணி நீர் திரிவாய் பணியில் மழிநீர் மகள் மகிழ்வாயு வளை வெளிநீர்மயலாக்கும் வேண்டினையே நரே நர சதர சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி முதல் திருமுறையில் இருந்த சில பதிகங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் இப்பொழுது இரண்டாம் திருமுறையில் இருந்து சில பதிகங்களை அதாவது இரண்டாவது திருமுறையில் நூற்றி பதிகங்கள் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி இருநூத்தி பாடல்கள் முதல் திருமுறையிலையும் அப்படியே 122 இருபத்தி பதிகங்கள் அப்ப ஒரு ஒவ்வொரு திருமுறைக்கு ஆயிரம் ஆயிரம் பாடல்களாக வகுத்து வைத்திருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு சேர இருந்தால் அது எடுத்துக்கிட்டு போகவோ அல்லது பார்க்கவோ முடியாது பூரா ஒரே இனவாயிருந்தா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் செட்டியார் முதலியார் பிராமணன் ஐயங்கார பாப்பான்னு இல்ல திருப்பி வச்சான் அந்த ஒரு கும்பலை காட்டுவதற்கு இல்லையா அந்த ஒஸ்தியும் இல்ல மட்டும் இல்ல பெரிய புராணத்துல வஸ்தியும் இல்ல மட்டும் இல்லாம தான் பறையன உண்டு பாப்பான உண்டு அரசன உண்டு ஆண்டியும் உண்டு ஏழையும் உண்டு பணக்காரன உண்டு பார்க்க கூடாது என்பதுதான் பெரிய புராணத்தினுடைய நோக்கம் என்று நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறதான சொல்ல முடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க உங்களுடைய கருத்தை சொல்ல முடியும் இல்லையா ஆமா அதனாலதான் திருத்தொண்ட தொகையில இனம் பாராட்டாமல் பொருள் பாராட்டாமல் பதவி பாராட்டாமல் வரிசைய அவர் சொல்லிட்ட ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்த எடுப்புலயே என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா திருநீலகண்டத்து குயமனார்களே அப்படின்னு தான் சொல்ற சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நினைவுக்கு வந்தது எடுத்தவுள்ள திருநீலகண்டத்து குயமனார் தான் ஆமா திருஞான சமுதிரம் கூட வரல அதனால திருநாசம் அந்த குறைந்து விட்டார் என்று நாம எண்ணுவதற்கு இல்லை இல்லையா திருத்தொண்ட தொகையில எடுத்த உடனே தில்லைவாழ் அடியார்க்கும் அடியன் என்ற சொல் திருவாரூர் சிவன் சொன்னது அது உங்களுக்கு நினைவில் இருக்கும் அடுத்தது சுந்த சொல்லும் திருநீலகண்டத்து குயவனார் ஏன் குயவனார் சொன்னார் அப்படின்னு கேட்டா ஜாதியை ஏன் குறிப்பிடும் அப்படின்னு கேட்டா திருநீலகண்டம் என்ற பெயரோடு இரண்டு பேர் வருகிறார்கள் அதனாலதான் திருநீலகண்டத்து குயமனார் என்றும் திருநீலகண்டத்து பாணனார் என்றும் அந்த திருநீலகண்டர் கடைசியில் வர்ற முதல்ல வர்றது ஒரு திருநீலகண்டர் அது கொயமனார் கடைசியில் வர்ற திருநீலகண்டத்து பாணனார் அவர் பாணர் பாடுகிறவர் அதனால இதை குறிப்பிட வேண்டிதான் சுவாமி சுந்தரமு திருநீலகண்டத்து குயமனார் என்று சொல்லிவிட்டார் என்று பெரியவர்களுடைய கருத்து இது நான் சொல்லல பெரியவர்களுடைய கருத்து இது அந்த மாதிரி ஒரு குறிப்பு இருக்கணும் அதனாலதான் என்ன பண்ணாங்க ஆயிரம் ஆயிரம் பாட்டலா பாடலா வச்சு இது ஒன்னாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை என்று நம்பியாண்டார் சாமிகளே வகுத்து வச்சு அப்படி ஆமா நமக்கு அந்த வேலையே இல்லை எது வரைக்கும் ஒன்னா வச்சுக்கலாம் எது வரைக்கும் ரெண்டாம் வச்சுக்கலாம்னு நாம கட்டப்பட வேண்டிய வேலையை ராஜராஜ சோழனோ அல்லது அவர்கள் செய்து வைத்து விட்டார்கள் நமது முன்னோர்கள் நமது நூல்களை அப்படி வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நாம மகிழ்ச்சி கொள்ளணும் சந்தோஷப்படணும் இல்லையா ஆமா ஆக ரெண்டாம் திருமுறையில் இருந்து சில பதிகங்களை நான் உங்களுக்கு நினைவூட்ட இருக்கிறேன் நினைவூட்டத்தான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லிவிடுவேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள் நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் என்ன விட கேட்கிறவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிகள் என்னுடைய திண்ணம் என்னுடைய எண்ணம் நிச்சயமாக ஆக இரண்டாம் திருமுறையில் இருந்து ஒரு சில பதிகங்களை எனக்கு தெரிந்ததை ஆமா எனக்கு பிடித்ததை இப்போ சடையா என்னால் ஒன்று ஒரு திருப்பதியும் பாடி காட்டினேன் இந்த வரலாறு உங்களுக்கு நான் முன்ன ஒரு தடவை சொல்லி இருப்பேன் நான் ஏன் இப்ப ரெண்டாவது தடவையா நான் சொல்றேன் கேட்டா இந்த திருமுறை வரிசையில நான் சொல்ல வேண்டி வருகிறது மாப்பிள வீட்டுலயும் சாப்பிட்டோம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம் அங்கேயும் இருந்து வச்சாங்க அவையும் சாப்பிட்டோம் என்ன தப்பு இல்லையா அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ நான் பாடிய பதிகத்துக்கு ஒரு வரலாறு தெய்வ சேக்கிராறு பெருமான் தான் எழுதி வச்சிருக்கார் தெய்வ சேக்கிரார் பெருமான் தேவாரத்துக்கு எழுதி வைக்கலன்னா நிச்சயமாக நமக்கு இந்த வரலாறு தெரிந்தே போயிருக்காது சேக்கிராறு பெருமான் தனக்கு இருந்த தெய்வீக நிலையையும் வைத்துக்கொண்டு அவர் மந்திரியா கல்வெட்டு அது சரித்திரம் தேவாரம் இதெல்லாம் நுணுக்கமா படித்து பார்த்து அதுல ஒரு தவறும் வராமல் எழுதி வச்சு இல்லையா பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நூற்றாண்டு வரலையும் நிச்சயமாக சொல்லவே முடியல அந்த அளவுக்கு அவர் வச்சிருக்கிறார் தெய்வப்புறவர் சேர்க்கிடமான் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறார் என்பதை நாம் எண்ணிக்கொள்ளும் திருஞான சம்பந்தர் நமது நால்வர் பெருமக்கள் நடந்து நடந்து திருஞான சம்பந்தர் பல்லகிற போனார் பாக்கி பேரெல்லாம் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசர் நடந்து நடந்து நடந்து நடந்து நடந்துதான் ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கும் போய் அவர்கள் தரிசனம் பண்ணி இருக்கிறார்கள் திருநாடு சம்பந்தருக்கு மாத்திரம் என்ன பண்ணினா ஒரு பல்லக்கம் கொடுத்து அதில் ஏறிட்டு பாப்பான் இன்னும் அந்த பெருமானுக்கு மாத்திரம் அப்படி ஒரு அருள் இல்லையா யாருக்கும் கிடைக்காத அம்மையுடைய திருமுலைப்பால் கிடைச்சது அவருக்கு கிடைக்குமா கிடைக்காது வயசுல சின்னவர் அருள்ல பெரியவர் நிச்சயமாக அதனாலதான் நம்பி ஆண்டார் நம்பி அவரை தலையில தூக்கி வச்சார் அந்த தலைமை பதவியில அந்த கீழே இறக்கவே முடியல நம்மளால முடியாது ஆமா அந்த அளவுக்கு பெரியவர் திருநான்சம்பந்தர் ஆக திருநியாசம் மந்தர் திருமருகல் என்று ஒரு கேத்திரம் தஞ்சாவூர் ஜில்லாவில் நன்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கிழக்கே நாகப்பட்டம் போனா அந்த ஊருக்கு போயிடலாம் நினைக்கிறேன் எப்பவும் போனது எனக்கு நினைவில இல்ல பெரும்பகுதி தேவாரம் பாலன் பெற்றிருக்கிறேன் எந்தெந்த மாத்திரம் என்னால நினைவுல கொள்ள முடியல அந்த திருமருகல்ல போய் இரவு தங்கி இருந்தார் தங்கியிருந்து விட்டு விடிய காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு தரிசனத்துக்கு போலாம்னு போயிருக்க அப்பெல்லாம் நம்ம நாட்டுல விடிய காலம் இந்த கோயில திறந்துருவான் போல இருக்கு இப்போ நம்ம நாட்டுல கோயில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஏப்ப விட்டு விட்டு அவரை மணிக்கு வந்து கோயில திறக்கறாங்க ஆனா கேரளாவில் பார்த்தா நாலு மணிக்கே கோயில் திறந்துடுறான் கேரளாவில் இருக்கிற கோயில்லாம் இந்த மாதிரி சட்டை போட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள போக முடியாது குப்பாயம் போட்டு கோயிலுக்கு போமோ அப்படின்னு சொன்னா குப்பாயம்னா சட்டை குப்பாயங்க சொல் திருவாசகத்துல வருகிற சட்டம் உள்ள போட மாட்டான் என்பதையும் திருநாதர் அதற்குள்ள கடமையெல்லாம் முடித்துக் கொண்டு விடிய காலம் ஒரு அஞ்சு மணி அல்லது நாலு மணி வைத்துக் கொள்ளுங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படே கிடையாத எனக்கு தெரிஞ்சே கிடையாது எனக்கு தெரிஞ்சே கிடையாது ஆமா வந்தது ஆமா அது இல்லாம நம்ம இருக்க முடியாது அகல் விளக்கு மண்ணெண்ண விளக்கு கூட சந்தேகம் தான் அகல் விளக்குகள் தான் இருந்திருக்கும் அப்படி கோயில் வாசப்படிக்கு போறார் போன போது ஒரு இருக்க ஒரு பெண்ணு அழுகுறா எப்படி அழுதாள் அவள் அப்படின்னு கேட்டா சடையா சடையா சிவனே சிவனேன்னு அழுது இருக்கா அழுகிற பெண்ணு சாதாரணமா நம்ம அழுகுற பெண்ணெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சடையா என்ன அழுகுறா சிவனே என்ன அழுகுறா ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ அப்படின்னு தான் கத்துவாலை தவிர சிவனே சிவனேன்னு மாட்டா ஆனா அந்த பெண் அப்படி அழுதான் சிஞ்சாத சம்பந்தர் கேட்டார் என்னடா ஒரு பெண்ணு கால வேலையில நாலு மணிக்கு ஏன் அழனும் என்ன வேலை கோயில் போய் சம்பவ சங்கரான்னு பாடிபிட்டு போலாம் பாடத்தான வருத்தப்பட கூடாதுன்னு நினைக்கிறார் சுவாமி ஆமா அதோட இல்லாம அந்த பெண்ணு சிவனே சிவனேடா அந்த பெண்ண கூடு ஏன் அழ்கிறான் கூப்பிடு அப்படின்னு கூட்ட ஒரு இளம் பெண்ணு கல்யாணம் ஆகாதவ வந்தா கல்யாண சம்பந்தர் கேட்டாரு ஏமாற நீ யாருமா அப்படின்னு கேட்டாரு? அவன் நீண்டதோர் வரலார் சொன்ன அந்த வரலாறு தெய்வ சேக்குதாரு வருமான் எழுதி வச்சிருக்காரு வரலாறு எழுதணும் வரலாறு எழுதலேன்னு சொன்னா இந்த தேவாரத்தினுடைய பெருமை தெரியாது நிச்சயமா ஆமா நான் படிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் காசு கஷ்டம் எனக்கு ஒரு விளையாண்டுகிட்டு இருந்தவன் டிரைவரா போயிட்டான் தேவாரம் படிக்க போயிட்டேன் நான் தேவாரம் படிக்கும்போது எனக்கு கையில் காசு கிடையாது இரண்டு வேலை சாப்பிட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு சூழ்நிலை காலையில இருந்து பட்டினியா இருப்பேன் மத்தியானம் ஒரு மணிக்கு தான் எனக்கு சாப்பாடு ஒரு நாள் அந்த டிரைவரை நான் சந்திச்சேன் அவன் பேர் அவன் அவன் கேட்டா கேட்டா சாமராஜா வேலையை விட்டுட்டு தேவாரம் படிக்க போறியே எப்படி இருக்கன்னு கேட்டான் அஞ்சு வேற விட்டு சாப்பிடறது கூட காசு இல்லடா காயில இருக்க அப்படின்னு சொன்ன மடியிலிருந்து திறந்து பதினாறு அணா அப்படி பதினாறு அணா இல்லையா ஆமா ஒரு அணாவுக்கு பன்னிரெண்டு தம்பிடி பதினாறு அணா வெள்ளைக்காரங்கால இருந்தது நான் சொல்றது நாடு சுதந்திரம் பெறாத காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு அப்படின்னு நினைக்கிறேன் அணாவை எடுத்து என் கையில கொடுத்தான் ஏண்டா பட்னியா கிடைக்கற அப்பெல்லாம் காலனாவுக்கு என்னுடைய கையகலம் கிடைக்கும் ஒரு இட்லி காலனாவுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டா போதும் அவன் பதினாறு அணா கொடுத்தான் கொடுத்து பட்டியா கிடைக்காத சாப்பிட்டுட்டு படி பணம் போடலாம் கேளு தரேன் அவன் என்னைக்கு போயிடுது அவன் கையில பதினாறு அணா வாங்கின பாருங்க அன்னைக்கே வரும அன்னையில இருந்து நான் பட்டிய கிடைக்கல காலையில டிஃபன் சாப்பிட்டேன் அவன் கையிலிருந்து அதுக்கப்புறமா எத்தனையோ ஒரு ரூபாய் நான் சம்பாரிச்சு விட்டேன் அந்த ஒரு ரூபாய் ஆகுமா அந்த ஒரு ரூபாய் ஆகுமா ஆகாது அவன் செத்தும் போயிட்டான்பாய் நான் கொடுக்கப்படாமலே போயிடு இந்த வரலாறு சொன்னாதான் அந்த ஒரு ரூபாய்க்கு உள்ள மதிப்பு நிச்சயமாக தெரியும் இல்லையா அதுபோல இந்த வரலாறு சொன்னாத்தான் அந்த கௌரவம் நமக்கு தெரியும் அந்த பொண்ணு சொன்ன எனக்கு ஊரு காவிரி புப்பாட்டினோம் கூட பிறந்தவ நாங்க ஏழு பேர் அக்கா தங்கச்சி பிறந்தோம் இதோ செத்து கிடக்கிறாரு அப்படின்னு காட்டினான் அந்த இருக்க பர்தாத்த செத்து கிடக்கிறான் இவன் வந்து என்னுடைய தாய் மாமன் இவனுக்கு ஊர் மதுரை என்னுடைய மூத்த அக்கான இவருக்கு தரேன்னு சொல்லி எங்க அப்பா சொன்னார் கொடுக்கல ஆருக்கும் கொடுத்துட்டார் இந்த மாமா ஏமாந்து போயிட்டார் இரண்டாவது பொண்ணை கொடுக்கலன்னு சொன்னார் அதுவும் கொடுக்கல மூணும் போச்சு நாலும் போச்சு அஞ்சும் போச்சு ஆறும் போச்சு இந்த மாமா பேசாம இருந்தார் வேற ஒரு சொன்ன என்ன பண்ணிருப்பான் காவிரி பூம்பட்டம் வந்து பிச்சு எடுத்துருப்பாங்க பொறுமையோடு இருந்தான் நானும் பொறுமையோடு இருந்தேன் நான் ஏழாவது நான் மதுரை மாமாவான் கட்டிக்குவேன் வேற ஒருத்தனை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்பா பாத்தார் ஓ நம்ம ஜம்பம் பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமாவை கூப்பிட்டு விட்டு அப்பா அப்பா கடைசி பொண்ணு உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிவிட்ட அதனால நீ அழைச்சிட்டு போய் உங்க ஊர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்ப எல்லாம் மாப்பிள்ள வீட்டுல கல்யாணம் நடந்த காலம் இப்ப பொண்ணு விட்ட சுரன்ற காலம் சரி ஆக என்ன பண்ண அது இலக்கணத்துல உடன் போக்கு என்று வருகிறது அதுல தவறு ஏதும் நடந்து விடாது ஆமா இந்த பொண்ணும் தவறு நடந்த சொல்லது பாட்ட உ நடந்தும்பட்டினியா திரும வழியா திருவாரூர் போய் திருத்திரப்பூண்டி போய் காரக்குடி போய் மதுரைக்கு போனோம் அதுதான் வழி இல்லையா ஆமா அந்த வழியில தான் தனியார் சம்பந்தரும் போனார் என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும் வேதாரண்யத்தில் இருந்து காரைக்குடி போய் தான் அவர் மதுரைக்கு போனார் என்பது பெரிய புற நமக்கு சொல்லுகிறது ஆக அந்த வழியா போனா நடந்து போறவங்க இரவுல எங்கேயாவது தங்கி தான் தீரணும் இல்லையா ஆமா இந்த திருமருகல்ல வந்து எங்க கோயில் வாசப்படியில ஒரு பக்கத்துல தங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு தங்கி இருந்திருக்காங்க தீ விதி என்று சொல்லுவதா என்ன பொறுத்தவரை நல்வினை என்றுதான் சொல்லுவேன் ஆமா படுத்திருந்தாங்களா ஒரு பாம்பு வந்து கடிச்சிட்டு சேர்த்து விட்டா எப்படிச்சதோ எப்பவோ செத்து போயிட்டான் இங்க பொண்ணு ராத்திரி ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு அவன் கிடக்கிற நிலைய பார்த்த உடனே அவன் உயிரோடு கிடைக்கிற ஆப்பில இவளுக்கு தோணலை பார்த்த அளவிலேயே நாம தெரிந்து கொள்ள முடியும் உயிர் இருக்கா இல்லையான்னு தொட்டுகிட்டு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை இல்லையா ஆமா பொண்ணு பார்த்தா இருட்டிலேயே அவன் செத்துத்தான் போயிட்டான்னு தெரிஞ்சது கூப்பிட்டு பாத்துருப்பான் செத்து போயிட்டான் என்ன பண்ணிருப்பாங்க அந்த துன்பத்தை விவரிக்கவே முடியாது அப்பதான் என்ன பண்ணினா சிவனே சிவனேன்னு அதுதான் கடையாய் சிவனி அப்படியே தேவாரத்தில் வருது அவ அழுதபடியே அப்படியே பாடிவிட்டார் சுவாமி கடையாய் சடையாய் எனும் அப்படியே சொல்றாரு பாருங்க கடையாய் எனும் ஆள் சரண் எனும் ஆள் மடையா விடயாய் எனும் ஆள் வெதுவா விழுங்கால் அந்த ஆள் என்பது விகுதி இவ அழுது போதுதான் திருஞ்சு மந்தோ பாவமே இவ்வளவு உண்மையான பொண்ணு அவங்க தாப்பினாரு அந்த பொண்ண தார இந்த பொண்ணத்தாரன்னு சொல்லிவிட்டு ஏற்றி விட்டாரு இவ அந்த அந்த மாமாவத்தா கண்ணிக்குவேன்னு சொல்லிவிட்டு இப்படி வந்தாலே இவ ஊரு அங்க மதுரையில இவன் ஊரு காவிரிப்பு மட்டும் இல்ல இரண்டும் கட்டானா இங்க கிடந்து மாட்டிக்கிட்டாங்களே இப்படி ஒரு கற்புடைய பெண் அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு அவனை தொட்டு கூட பாக்கலையான் அவன் ஆமா செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு தொட்டு கூட பாக்கலன்னு தேவராறாம சொல்லுகிறது இத நல்ல நுணுக்கமா பார்த்து விட்டாரு தெய்வ சேர்க்கிறார் பெருமா ஆமா இவ்வளவு உண்மையான பெண்ணு ஒரு கற்புடைய பெண்ணு சிவனுக்கு அன்புடைய பெண்ணு இப்படி செய்யலாமா நீ அப்படின்னு யார கேட்டாரு அந்த ஊர்ல இருக்கு சிவனை கேட்டார் அவர் மாணிக்க வண்ணர்னு பேர் சாமிக்கு பேர் செய்யலாமா சாமி இது தகுமா அப்படி கேட்டு கடவுளை கேட்கிறார் இது தகுமான்னு தகுமாங்கிற சொல்லு இதுல வருது அதுதான் சொல்றேன் மடையா குவளை மலரும் உடையாய் தகுமோ செய்யலாமா நீம கருணாமூர்த்தி பரமசிவனை கேட்கிறார் இந்த கேள்வி சரியான சம்பந்தம் தகுமா செய்யலாமிவே சிந்தா எனும் சிவனே எனமாள் அப்படின்னு அவ சொல்லி அழுது அப்படியே சொல்லிவிட்டார் சுவாமி அதான் இதுல ஒரு துணிநீல வண்ணம் உண்டு என்ன மணிநீல கண்ட உடையாய்மர்கள் வாக்கினே பலரும் பரவாயில் மலரும் புலரும் தனையும் துயிலாள் இந்த பொழுது விடியில வரைக்கும் அவன் தூங்கல்யான் அவன் இறந்து போயிட்டான்னு சொன்ன பொழுது விடியில வரைக்கும் அவன் தூங்கல் எழுதுறாள் திருநான் சுமந்தர் புடை போன்று அலரும் படுமோ பலரும் பரவப்படுவ கடமை மலரும் பிறையும் துடைமர்கள் புடல் புலரும் தலையும் தொழிலால் புடை போந்து அலரும்படுமோ அடியாளிவளே இந்த பகுதியைத்தான் மிக முக்கியமாக கருதுகிறார்கள் எட்ட உட்கார்ந்து தான் அழுதாளே தவிர தொட்டு கூட பார்க்கலாம் இல்லையா உயிரோட இருக்கும் போதும் தொடவில்லை உயிர் போனதுக்கு அப்புறமும் தெவ சேக்கிரமான் சொல்லுகிறார் அந்த பொண்ணு எப்படி அழுதா அப்படின்னு இதான் சம்பந்தர் சொல்லிவிட்டார் தெய்வ என்ன சொல்றார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த அரவமாவது ஒன்னே தீண்டுச்சே நான் தீண்ட கூடிய பொண்ணிய பண்ணல அழுதாம் அறவம் தீண்டி இந்த அறவம் பண்ண பொண்ணிய நான் பண்ணல பெருமான கருத்து அது இந்த பதியத்தை பாடினார் பதியத்தை பாடினவனா எழுந்திருச்சான் என்று வரலாறு எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிரார் பெருமான் நீங்க கேட்கலாம் எங்க யாராத்தும் செத்து போனா அந்த பதியத்தை பாடினா அவன் எழுந்திருப்பானா நடக்குமா நடக்காது முடியாது பாட்டுக்கு கௌரவம் உண்டு ஆனா பாடுறவனை பொறுத்து இப்ப திருவாவூரத்தில் அவர் வாய்ச்சினிருக்கு அதை ஒருத்தர் வாய்ச்சானா திருவாரூர் தம்பிள்ள மாதிரி இருக்குமா இருக்காது முடியாது ஊதரவனை பொறுத்து நீடாமங்கலம் மீனாட்சி இருந்தார் தவுல்காரரு வாய்ச்ச தவுல் இருக்கு வேற ஒருத்தர் திருஞான சம்பந்தருக்கு தான் முடிந்தது என்பதை நாம எண்ணிக்கணும் எந்திரிச்சா திரிஞான சம்பந்தர் அவர் ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ஆசிக்கிட்டு போடா ஆட்சிட்டு போய் மதனையில கல்யாணம் இரு என்று ஆசீர்வாதம் பண்ணி விட்டார் என்பது பெரிய புறான கதை இதா தீ விதியா நல்வினையா தீ வினையா நிச்சயமாக நல்வினைதான் அப்படிதான் நம்ம முடிவு பண்ணணும் இப்போ இந்த பதிகத்துக்கு பேரு புஸ்தகத்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா விடம் தீர்த்த திருப்பதிகம் அப்படின்னு இருக்கும் விடம் தீர்த்த திருப்பதிகம் என்று ரெண்டு இருக்கிறது ஒன்று திருஞான சம்பந்தர் பாடியது இன்னொன்னு அப்பர் பாடின அவரும் ஒரு குழந்தைய சொல்லுவேன் நினைவுட்டுவேன் தீர்த்த திருப்பதிகம் என்று பெயர் இருக்காது இப்போ இந்த பதிகத்தை நாம படிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம உயிரோட இருக்கிறோம் எவ்வளவோ விஷ நீர் நம்ம உடம்புல இருக்கிறது ஆமா இந்த பதிகத்தை படிச்சோம்னா நிச்சயமா இந்த விஷ நீர் அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இன்னொன்னு சொல்றேன் இந்த திருப்பதிகத்தை பாட கல்யாணம் நிச்சயமா ஆகிவிடும் சரி கல்யாணம் ஆயிடும் இன்னொன்னு சொல்றேன் இந்த திருப்பதியத்தை பாடினால் யார் பாடுகிறார்களோ அவர்களுடைய புகழ் உலகம் இல்லாமல் போகும் என்று இருக்கிறது இந்த திருப்பதியத்தை நான் தெரிந்தோறும் பாடின ஏன் பாடின தெரியுமா என் உடம்புல கொஞ்சம் விஷ நீர் ஜாஸ்தி அதுக்காக பாடின அது கட்டுப்பாட்டுல இருக்கு கட்டுப்பாட்டில இருக்க நான் ரெண்டாவது ஒண்ணு சொன்னா திருமணம் ஆகும்னு நான் திருமணமே வேண்டாம்னு இருந்த திருமணமே வேண்டாம் இருந்த அம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஆமா அதுக்கான நான் சொல்ல வேண்டாம் விடுறேன் இன்னொன்னு சொல்ல இந்த பதியத்தை பாடினார் கடைசி பாட்டில் என்ன வருது பயனானம் வல்லார் மருகர் பெருமான் உயர்ஞான உணர்ந்தடி உழுகுதலால் இயல் ஞான சம்பந்த பாடல் வல்லார் வியல் ஞானம் எல்லாம் விளங்கும் புகழை என்பது பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இந்த பதியத்தை பாடினான்னா யார் பாடுறானோட அவனுடைய புகழ் உலகம் எல்லாம் போகும் அப்படின்னு எழுதி வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நான் ரெக்கார்டு பாட ஆரம்பிச்சேன் தமிழன் எங்க இருக்கானோ அங்க போரா போயிடுச்சு லண்டனுங்கே அமெரிக்காங்க அப்படிலாம் போயிடுச்சு அப்ப புகழும் வந்து சேர்ந்தது திருமணமும் வந்து சேர்ந்தது அந்த விஷ நீரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இது என்னுடைய அனுபவம் இந்த அற்புதமான திருப்பதியத்தைத்தான் அந்த இரண்டாவது திருமுறையில் இருக்கிறது உங்களுக்கு எது தேவையோ இந்த விஷ நீர் கட்டுப்பாட்டுல இருக்கணுமா அல்லது திருமணம் ஆகணுமா உங்களுக்கு தேவையா இந்த திருப்பதியத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் பாடிக்கொள்ளுங்கள் என்றுதான் நான் நினைவூட்ட காத்திருக்கிறேன் இப்போ நாலு பாட்டு சொல்லிவிட்டேன் உங்களுக்காக நிச்சயமாக அந்த பதினோரு பாட்டும் சொல்லிவிடுவேன் முதல் இருந்த சொல்லிவிடுற தடையா என்னால் சரண்மாள் விடையாய் என்னால் வெறுவா விடுமால் மடையார் குவளை மலரும் மறுகள் உடையாய தகுமோ இவள் உண்மலிவே சிந்தா என்னால் சிவனே என்னுமால் முந்தாய் என்மாள் முதல்வாய் என்னால் கொந்தார் குவளை குலவும் மறுகள் எந்தாய் தகுமோ இவளே சரவே அரையார் கடலும் அடல்வாய் அறவும் பெரியார் தடையும் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை வளை கொண்டில் ஒவ்வினையே ஒளிநீர் தடையிற்குலகம் பழிநீர் திருவாய் வழியில் புகழாய் மழிநீர் மறுகள் மகள்வாய் வளை மெனிநீர் மயலாக்கவும் வேண்டினையே துணிநீல வண்ணம் என்ன மணிநீல கண்ணம் உடையாய் மறுகள் கணினீல வண்டார் குடலாள் இவள்தன் அணிநீல ஒண்கண் பலரும் பரவப்படுவா தடமேல் மலரும் புறையும் நுடையாய் புலரும் தனையும் துயிலாய் புடைபோந்து அலரும்படுமா அடி ஆளுவளே வடுவாள் பெருமான் கடல்வாழ் கையென எழுவாள் நிறைவாள் இரவும் பகலும் மழுவாளுடையாய் மருகற்பெருமான் தொழுவாள் இவளைத் துயராக்கினையே இலங்கை கிரைவன் விலங்கல் எடுப்ப சுலங்கம் விரல் ஊன்றலும் தோன்றலனாய் வலங்குள் பெருமான் அலங்கல் இவளை அலராக்கினையே எரியார் தடையும் அடியு தெரியாததோ சீற்றாயவனே மரியார் பிரியா பெருமான் அரியாள் இவளை அறிவாக்கினையே அறிவில் தமிழும் அலசாக்கியரும் நெரியல்லன செய்தன் என்று மரியேந்து கையாய் மருகற் பெருமான் நெரியார் குடலின் நிறைவீக்கினையே வயஞானம் வருக பெருமான் உயர் ஞான உடன் தறிவு செய்துதலால் இயஞான சம்பந்த பாடல் வல்லார் பியஞ்ச பிழங்கும் பூகழே பியஞ்ச எல்லாம் பிழங்கும் பூகழே எல்லாம் பிழங்கும் பூகழே அற்புதமான கருத்து தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்க நினைக்கலாம் தெரியுமையா தெரிந்தவர்கள் கொஞ்சமா இருக்கும் தெரியாதவர்கள் பலரும் இருப்பார்கள் அதனால இந்த திருப்பதியத்தை ஓதினா விச நீர் இருக்கும் திருமணம் ஆகும் அதை பாடினால் புகழும் கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் கருத்து எப்படி கருத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஐயா நீ பாட வந்தியா பேச வந்தியா சொன்ன பாடுறதுதான் நான் ஐம்பது வருஷம் பாடிட்டே இருக்கேன் ஐம்பது வருஷமா பாடி இருக்கிறேன் பெரும்பகுதியானவர்கள் கேட்கவில்லை என்பது தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோண்டி பல இடத்துலயும் சொல்றேன் ரெண்டு மணி நேரம் எங்கேயாவது பாட ஒத்துக்கிட்டே ஒரு மணி நேரம் நானா பாடி அப்புறமா அந்த கருத்தை சொல்றேன் சமீபத்தில் திருவண்ணாமலை போயிருந்தேன் ரமணாசிரமத்தில் கச்சேரி ஒரு மணி நேரம் பாடிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படி கருத்தை சொல்லி பாடின அந்த செகரட்டரி என்ன சொன்னாரு நீங்க ரெண்டு மணி நேரமும் அப்படி கருத்தோட சொல்லிருக்கலாமே என்ன இல்லையா அந்த ஒரு மணி நேரம் வேஸ்டா போச்சே இந்த மாதிரி கருத்து சொல்லியிருந்தார் தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறார் அவர் ஆமா அப்படி என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு திருப்பதியம் தனியார் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு காலத்தில் பல இடங்களில் அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் சீர்காடியில முதலிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை சந்திக்கிறார் திருநாவுக்கரசரை திருஞார சம்பந்தர் பார்த்தபோது சிவனடியார் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் யாரு திருஞா சம்பந்தர் அப்படி நினைக்கிறார் அவர் இவர் காலில் விழுந்துட்டார் திருஞான சம்பந்த விழுந்துட்டார் அவருக்கு என்ன வயசு இவருக்கு என்ன வயசு வயசை பத்தி கேள்வி கிடையாது அப்பதான் அவரை தூக்கிவிட்டு அப்பரே எழுந்திரும் அப்படின்னு சொன்னார் அதனால அவருக்கு திருஞாச அப்பர் என்ற பெயர் அப்பர் என்ற பெயர் கொடுத்தது திருஞான திருநாவுக்கரசு என்ற பெயர் கொடுத்தது சிவன் அவங்க அப்பா அம்மா திருஞாவுக்கரசுக்கு வச்ச பேர் மருள் கமண மதத்திலிருக்கு கிடைத்த பேர் தர்மசேலர் அல்லவா ஆமா என்பதை நாம நினைவில் கொள்ளணும் ஆக இரண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் சில கேத்திரங்களுக்கு இரண்டு பேருமாகவே சென்று வழிபட்டார்கள் ஒரு நாள் அவர்கள் வேதாரண்யத்துக்கு போனார்கள் இந்த பதிகமும் உங்களுக்கு முன்னாடி நான் காட்டி இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் தொடவையா ஒரு இரண்டாவது தடவையா ஒரு விருந்து கிடைக்குதுன்னா நாம ஏன் திருமலைக்காடு என்றுதான் தேவாரத்துல இருக்கும் தேவாரத்துல பூரா தமிழ் தான் விருத்தாச்சலம் என்று இருக்காது ஆமா முதுகுன்றம் என்று தான் இருக்கும் மாயூரம் என்று இருக்காது மயிலாடுதுறை என்றுதான் இருக்கும் இல்லையா தூய தமிழிலேயே எழுதி வைத்து இருக்கிறாரு அமது பெரியவர்கள் என்று நாம எண்ணணும் இந்த மயிலாடுதுறையை மாத்திரம் இந்த எம்ஜிஆர் திருப்பி டாக்கி எல்லாம் திருப்பல இருந்திருந்தா திருப்பி இருப்பாரோ என்னமோ சரி அப்புறமா பாத்துக்கோ அந்த வேதாரண்யம் வடமொழி மறைக்காடு தமிழ் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போனா எப்படி போகணும் நேர் அந்த கோபுரத்தோட போனோம் ஆமா குறுக்கு வழியில் போறதெல்லாம் தவறு சிதம்பரத்தில் தெற்கு கோபுர வழியாக சிறிய வந்தார் என்று வரலாறு நல்ல எழுதி வைக்கிறார் தெய்வ தேக்குதார் பெருமான் என்ன கோபுரம் வழியா தான் அந்த கோயிலுக்கு போனார்கள் அப்படின்னு என்ன கவலை என்ன கவலை எந்த கோபுரம் வழியா என்ன அப்படின்னு இல்ல இந்த கோபுரம் வழியா தான் போனார்கள் எழுதி வைக்கிறார் எவ்வளவு கருத்துக்கரசர் சேமத்தை மேற்கு கோபுர வாசல் வழியா வந்திருக்கிறார் எந்தெந்த கோபுரம் வழியா போனார்கள் என்றும் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி நாலு பேரும் நாலு கோபுரம் வழியாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் கொஞ்சம் நினைவில் குறைவு பெரிய புராணம் சந்தேகம் தான் பெரிய புராணத்தை எடுத்து படிக்க வேண்டியதுதான் ஆமா விளக்க உரையோடு நிறைய வந்து இருக்கிறத இல்லையா ஆமா நிறைய வந்து விட்டது ஆக திருமறை காட்டுக்கு போனார்கள் கோபரம் சாத்தி இருக்கிறது கதவு சாத்தப்பட்டிருக்கு பக்கத்துல ஒரு வழி இருக்கு அதனாலதான் எல்லாரும் போயிட்டு இருக்கான் பிரியாசம் கேட்டாரு ஏன் கோபுரவாசல் திறக்கல நேர் வழியில் தானே போகணும் இந்த கோணல் வழியில் ஏன் போகிறார்கள் கேட்டார் வேதங்கள் பூசை செய்து கதவை சாத்தி போய்விட்டது வடமொழி வேதம் ஊட்டி விட்டு நாங்கள் பாடுவதும் தமிழ் மொழி வேதம் அப்புறம் இந்த கதவு திறக்க பாடும் அப்படின்னு அப்பா அவர் சொன்னது என்ன பாடினா அதை தொடர்ந்து விடுவது ஆமா அப்ப பாடுறாரு அந்த ஊர்ல இருக்கிற அம்பாள் பேர் பண்ணின் நேர் மொழியாள் யாழைப்பழித்தன்ன மொழியாள் என்று பேர் பண்ணின் நேர் மொழியாள் பேர் இல்லையா திருநாள் அரசங்கிறார் பண்ணின் நேர் அப்படீங்களா வீட்டுக்கு போனா திரும்பவே ஐயா கூப்பிடுறது குறைச்சிடாத்தானு இருக்கும் அம்மா கூப்பிடுறதுதான் இருக்கும் ஏன் அப்பதான் வீட்டுக்கு உரியவ ஐயா இல்லாட்டி அம்மா இருப்பா இப்ப தலைகள் இப்ப தலைகள் ஆமா இப்ப இருக்கிறதெல்லாம் வச்சு என்ன வேண்டாம் இவர் என்ன பண்ணினாரு அம்பாள் பேர் சொல்லியே கூப்பிடுறார் பண்ணில் நேர் மொழியார் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உண்மை காண கதவினை கண்ணினால் உண்மை காண கதவினை சின்னமாக அருள் செய்மினே நல அப்படின்னார் பாட்டு பண்ணார் ரெண்டுி கதவைக்கம் இல்லையா அப்படி கேட்டுவிட்டார் கதவு படாரும் திறந்தது ஆமா மகாத்மா காந்தி என்ன பண்ணினார் லண்டனுக்கு போர் படிக்கணும்னு நினைச்சார் அவங்க அப்பா போவ அண்ணா போக அவங்க அப்பா இறந்து அப்ப கேள்வி கேட்டார் மகாத்மா காந்தி அண்ணனை நான் போய் படிச்சு விட்டு பெரிய உத்தியோகத்தினருக்கு பிடிக்கலயா அப்படின்னு கேட்டார் அப்படின்னுட்டார் ஒரே வார்த்தையில போர் சுயசரீரத்தில் வருகிறது ஆமா சத்திய சோதனை மகாத்மா காந்தி எழுதுறது பிடிக்கலையா வேண்டாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துறேன் அந்த ஒரு கேள்வியில அவர் இப்படி கேட்டுவிட்டானே தம்பி அப்படின்னு அப்ப இலக்கம் ஒன்றிலே சொன்னோம்னா கதவு படாரு தருந்தது ஒன்றி எம்பெருமா நீரே அரக்கனை விரலாரி இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமாள் நீரே சுரக்கும் புன்மைகள் சூழ்மலை காடரோ தரக்கை கதவம் சிறப்பின் மீனே கதவு திறந்துட்டு இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது நேர் வழியில் செல்ல நினைத்திருக்கிறார்கள் நமது சமயாச்சாரிய சுவாமிகள் என்று நாம எண்ணணும் நேர போனார்கள் வழிபட்டு வந்தார்கள் மறுபடியும் கதவு திறக்கவும் அடைக்கவும் இருக்கணும் அப்படிங்கிற நினைப்போடு அப்பர் சொன்னார் குழந்தாய் குழந்தாய் என்ற சொல்லே வருகிறது அவர்கிட்ட என்ன அவர் அப்பர்னு கூப்பிட்டு அதனால குழந்தை இந்த கதவு அடைக்க பாடும் சதுரம் மறை தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ்மறை காட்டுரை அமைந்த இது நன்கிறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவம் சிறு காப்பு கொள்ளும் கருத்தே அப்படின்னு சொன்னவுடனே கதுபுடிடு முதல் பாட்சிய டபார் கதபுடி அப்பருக்கு தூக்கி போட்டு நாம பத்து பாட்டு பாடித்தானே கதவு திறந்தது அடித்து விட்டாருவெருமான திருக்கருணை நமக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறதோ அப்படின்னு நினைச்சுட்ட அத பின்னால கடவுள் இல்லை அப்படின்னு நிரூபிச்சுட்டான் அது வரலாறு வேற நான் அது சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் பொதுவாக ரொம்ப நாள் ஒரு பூட்டு நாம பூட்டி இருந்தோமே அதை திறக்கும் கஷ்டமா இருக்கும் நிச்சயமாக அந்த சாவியை போட்டு அதை ரெண்டு தடவை அப்படி இப்படிமா திருப்பி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டு என்ன குச்சியை விட்டு இப்படி திருப்பி இப்படி திருப்பி இப்படி திருப்பி நாலு தடவை நாலு தடவை அப்படி இப்படி திருப்பணம் அப்பதான் திறக்கம் அந்த மாதிரி நெடுநாளாக பூட்டப்பட்டிருந்த கதவு திறக்கிறதுக்கு கொஞ்சம் கிருமி இயற்கை கதவு தேமொழியார் ஒரு திறந்தார் இங்கே ரொம்ப கெட்டியா சாத்திரங்கள்லாம் நல்லா படித்தவர் எனக்கு வேண்டியவர் நான் சொல்லல உண்மைய சொல்லணும் செங்கல்பட்டுக்கு அந்த ஏதோ ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு இருந்தார் அவர் இந்த ஆசிரமத்து பேரெல்லாம் கொஞ்சம் மறதியா இருக்கு அருண் யான பெருவழி நல்ல கருத்துக்கள் சொல்லுவார் அவர் என்கிட்ட நல்ல மதிப்பு உண்டு தேவாரத்தை நல்லா பாடுறவன் அப்படிங்கிற கருத்து அவர் என்ன சொன்னார் பெரியவல்ல சொன்ன கருத்தை சொல்ற இப்ப ஒரு பத்து பாட்டு பாடும்போது கதவு சாத்தி இருந்தது வந்துட்டாங்க கதவு சாத்தணம் ஒரு பாட்டுலயே கதவு சாத்திக்கிட்டு பத்து பாட்டும் அங்கேயே திருஞான சம்பந்தர் பாடி விட்டார் பாட்டு பாடிட்டார் ஆக திருஞான திருநாவுக்கரசர் பாடும் கதவை சாத்திக்கிட்டு பத்து பாட்டு கேட்டாரு சம்பர் பாடும் போதும் பத்து பாட்டையும் கதவு சாதி கருத்து புரியுதா புரியவா ஆமா அதனால கருத்து நன்றாக இருக்கிறார் அவர் சொன்ன கருத்து இது அந்த அற்புதமான திருப்பதிகம் இந்த இரண்டாம் திருமுறையில் இருக்கிறது சூரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மசூரம் கோயில் சூழ் மறைச்ச துரைமைந்த சதுரம் மறைத்தான் துதி செய்து வண்ணங்கும் தூரம் போலி சூழ் மறைக்க குறை வந்தார் சிது நல்கரை வைத்தருள் செய்க எனக்கு கதவும் திருக்காப்பு கொள்ளு கருத்தாளே சிது நல்கரை வைத்தருள் செய்ய எனக்கு கதவும் திருக்காப்பு கொள்ளுங்கருத்தாலே ஆக இரண்டாவது திருமுறையில இருக்கிற அற்புத பதிகத்தில் முதல்ல தடையா என்னால் நான் நினைவூட்டினேன் இரண்டாவது இந்த சதுரம் என்ற திருப்பதிகமும் அதுலதான் இருக்கிறது என்பது நீங்கள் எண்ணிக்கொள்ளும் ச ஆரூர் திரு என்று திருயான சம்பந்தமூர்த்தி நாயனாரும் பாடியிருக்கார் அப்பரும் பாடியிருக்கார் சுந்தராரும் பாடியிருக்கார் எல்லா கேத்திரத்துக்கும் அவர்கள் தரிசனத்துக்கு சென்றார்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் அந்த கேத்திரத்தினுடைய பெயரை எல்லாம் சொல்லி பதியம்பாடி வணங்கி இருக்கிறார்கள் அல்லவா இதுதான் கருத்து இந்த பதியத்தை பாடி விட்டு இன்னொரு கருத்து சொல்றேனா ஆக இந்த பாடல் பெற்ற கேத்திரங்களை எல்லாம் நாம ஒரு இடத்துல இருந்து சொல்லி பார்த்ததுல வணங்கணும் அப்படிங்கிற கருத்து இதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா இப்போ சிதம்பரம் திருவேற்களம் திருக்கழிப்பாலை சிவபுரி ஆற்றால்புரம் அப்படி சொல்லி நாம இங்க இருந்தபடியே ஒரு கும்பிடு போட்டுலாம் இதற்கு வசதியாகத்தான் கஷத்திர கோவில் என்று பாடி இருக்கிற திருஞாசம் மந்தர் ஆரூர் சில்லையம்பலம் பல்லம் நல்லம் வடக்கட்சியும் அச்சிறுபாக்கம் நல்ல கூரூர் குடவாயில் குழந்தை வெண்ணி கடல்சூழ் கழிப்பாலை தென்கோடி பீடா நீரூர் நீரூர் வயல் நின்றியூர் குன்றியூரும் புருகாவையூர் நாரையூரும் இதெல்லாம் பாடம்தான் எனக்கு வயசாக வயசாக அப்படியே மறந்து போயிடுது ஏதோ ஒரு ரெண்டு தேவாரத்தை பாடி விட்டு போயிடுறோம் என்ன பண்ண முடியும் இல்லையா இப்படி பாடிவிட்டு என்ன சொல்றாரு கடைசியில சுவாமி இந்த ஊர் பேரெல்லாம் சொல்லிவிட்டு அது பெயரிடம் வணங்கி விடு அப்படி சொல்லிவிட்டார் சரி அப்பர் அப்படி பாடிவிட்டு கடைசி பாட்டுல என்ன சொல்றார் எல்லா ஊர்லயும் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும் இவங்க பாடல் பெற்ற ஊரில் சொல்லிட்டு போறாரு சில ஊர்கள் பாடல் பெறாத ஊர் இருக்கிறது பாடல் பெறாத ஊரையும் சொல்லி இருக்கிறார்கள் ஆக பாடல் பெறாத ஒரு ஊரு இப்ப பட்டினம் பட்டினத்து கோயில் இருக்கு பட்டினம் கோயில் சொல்றோம் பட்டனம் கோயில் சாமி பேர் என்னையா மல்லீஸ்வரர் கோயில் அப்ப அந்த மல்லீஸ்வரருக்கு மதிப்பு இல்லையோ அப்படின்னு நம்ம எண்ணி விட முடியுமா அப்பர் சாமி என்ன சொல்றார் எத்தானத்தும் சிவனை காணலாமேட்டர் சரியா போட்டு இதுல நான் குறிப்பிட்டிருக்கிறது மாத்திரம்தான் சிவன் இருக்கிறான் என்று எண்ணி விடாதே எத்தானத்தும் சிவன் இருக்கிறான் அப்படின்னு எழுதிட்டிபட்டு போச்சு பாடல் பெறாத கோயில் பெற்ற கோயில் தனியா இருக்கிற கோயில்லையும் நீ சிவனை காண முடியும் அப்படின்னு எழுதிட்டாங்க நம்ம என்ன கருத்து பாத்தீங்களா எங்க போய் இந்த கோயில் போய் வணங்கினா புண்ணியம் கிடைக்காதோ அப்படின்னு அவனாவது எண்ணி விட போகிறான் நினைத்தார்களோ என்னமோ எத்தானத்தும் அவனை காணலாம் இல்லையா இந்த ஒரு சொல்லுதான் எனக்கு என்ன பொருத்த அளவுல நான் ரொம்ப அத பீல் இப்ப நான் இருக்கிற ஒரு பாடல் பெறாத க்ஷேத்திரம் குன்றத்தூர் எங்க ஒரு சிவன் கோயில கண்டா கூட ஒரு பதியம் சொல்லிவிடுவேன் சொல்லிவிட்டாரு எத்தனை காணலாம் அப்படின் அது அரச வர்த்தடியில் இருந்தாலும் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டது ஆமா அது சிவன் திருவுருவம் எந்த சொல்லை நமக்கு ஆக்கி தந்தவர்கள் சமயாச்சாரிய சுவாமிகள் என்பதை நாம எண்ணணும் அப்படி ஒரு திருப்பதிகம் இதுல காணப்படுகிறது என்று உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு தான் சொல்லுகிறேன் இல்லையா நீ அவ்வளவு நான் கேசட்ல பாடி இருக்கேன் இல்லன்னா உங்கள்ட்ட புஸ்தகம் இருக்கிறது படித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை நான் விட்டு அடுத்து அடுத்து அமுதம்ாவானு தன்னடைந்தார் தம்பிரானாவ கடலேல் கையானு கம்பமா கரி உரித்த காபாலி கரைக்கண்டம் பம்புலாம்பொடி பிரமபுரத்தூரையும் வானவனி கறி உரித்த காபாளி கண்டல் வம்புலாம் பொ வானவனே எம்பிதான் என்ன க பதிகங்கள் சில பதிகங்கள் அற்புதம் இல்லாத பதிகங்கள் ஆனால் அது ஒத்தி மட்டம் மட்டும் என்று நாம எண்ணிவிட முடியுமா முடியாது திருமுறையில் இருக்கிற ஒரு எழுத்துகளும் தெய்வீக தன்மை வாய்ந்தது என்று நாம் என்ன வேண்டும் ஆக இந்த பதியத்தை நான் ஏன் பாடி கேட்டா கடைசி பாட்டு இந்த பதியம் எனக்கு தெரியும் சொல்லுகிற பதியத்தில் ஒண்ணுதான் இது ஆனால் பாராயணமாக சொல்லிவிட்டு போனால் அது போய்டும் மேடையில் சொல்லும்போது தப்பு வரும் தாம் என்றும் அனந்தாய் உலகத்துக்கு ஆம் என்று உந்தார் கருணையினான் ஓம் என்று உரைகின்ற கண்ணானே நன்னஞ்சே உலகே நம்பெருமான் திருவடியே உண்ணஞ்செய்தி கண்டாய் உயர் வேண்டியது ஏன் அண்ணஞ்சேர் பரல்புரத்து ஆரம்பிதப்போதும் பன்னஞ்சீர் வாயதுமே பார் கண்ணே பறிஞிடவே கண்ணுதலான் பெண்ணீக்கான் கமல்சடையான் விட பெண்ணி ரம உருவத்தான் பின்ன கண்பேர் வரவுடையான் விண்ணுதலா தோன்றிய உரம் தொட விரும்பி எண்ணுதலம் செல்வத்தை எல்வாக அறிந்தோமே நல்ல வழியா நாலு பாட்டு வந்துரு சரி ும் தடியார்கு இறியும் பெருமான் எழுதேறி கொங்கேயும் மலச்சோலை குளிர் பிரபுறத்துறையும் சங்கே ஒத்தொழி மேரி சங்கரந்தன் சிலையது வெஞ்சிலையாக இடிபுறம் மூன்றை செய்த இலை நுணை வேல் தடக்கையில் ஏந்திரையால் ஒரு கூறல் அலை புறசூழ் பிறபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடு பெறலாமே சரி பயமா ஏதாவது வேற ஒரு பாட்டை தொட்டோம்னா அது மறந்து போயிடுமோ அப்படின்னு இந்த பதியத்தினுடைய கடைசி பாட்டு தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை என்பது அந்த பாட்டு சிவனை சேர்ந்தவர்களுக்கு இன்பத்தை தருவான் என்பது பொருள் தத்துவனை கண்ணடைந்த மதிப்பிரமபுரத் துறையும் முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் இந்த பத்து பாட்டையும் பாட வல்லவர்கள் பொன்னடைந்தார் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா போகங்கள் பல அடைந்தார் போகங்கள் என்பது அனுபவித்தல் என்று பொருள் ஆமா நல்ல சாப்பாடு சாப்பிடுறதும் போகந்தான் நல்ல ஆடை உடுத்திக்கொள்றதும் போகந்தான் ஆமா சௌக்கியமா ஒரு வீட்டில இருந்தா அதுவும் போகந்தான் இப்ப நாங்க போகம்னு சொன்னா வேற எதையோ ஒன்னு மாத்த சொல்ல இந்த பத்து பாட்டும் படிக்கிறவர்கள் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் அது மாத்திரம் இல்ல எப்போதும் கையில காசு வந்ததுன்னு சொன்ன அவன் புண்ணியவானாக இருக்க மாட்டான் நிச்சயமாக அவன் பாபம் செய்யறதுக்கே இந்த காசை உபயோகப்படுத்துவான் ஆமாம் நிச்சயமாக இதை வாரியார் சாமி நல்ல வலியுறுத்தி சொல்லுவார் ஒரு பெரிய கோடீஸ்வரனை வாரியார் சொன்ன சொல்றேன் பெரிய கோடீஸ்வரனை போய் கேட்டாங்கன்னா உங்க சொத்து என்ன அப்படின்னு அவன் கோடீஸ்வரன் அவன் சொன்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் என் சொத்துனானா ய்யா எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற கோடி கோடி வச்சிருக்க கோடி ஓ ஆயிரம் ரூபாய் என்னன்னு சொல்றீங்க பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் மாமனுக்கும் அச்சானுக்கும் போச்சு நான் ஒரு கோயிலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தேன் அதுதான் ஏமாறு சொன்ன வாரியார் எவ்வளவோ சொன்னார் நம்ம கேட்டோமா கேக்கலையே விட்டுட்டோமே போயிட்டானே அந்த இடத்த என்ன பொறுத்தடாருக்கு சொந்த காரணம் அறிவினால எனக்கு வேண்டி வரும் ஆமா அந்த மாதிரி ஒரு ஆள் இனிமே கிடைக்க மாட்டான் நிச்சயமா கிடைக்காது இதுவரைக்கும் இல்ல இனிமே வந்த கடவுள் கொடுத்தாதான் உண்டு ஆமா அப்படி பொண்ணும் போகமும் கிடைச்சதுன்னா அவன் புண்ணியவானாக இருக்க மாட்டான் இந்த திருப்பதியத்தை ஓதினால் அவன் புண்ணியவானாகவும் இருப்பான்டா அப்படின்னு எழுதி வைக்கிறார் சினியா சம்பந்தர் இன்னொண்ணும் தருவரம் பண்டார் சன்னதி இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர் கைலை கூறுமணின்னு அவருக்கு பேர் அவர் கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவர் ஆனால் அவர் கைலை கூறுமணின் பேர் மிக திவ்யமான மனுஷன் ஏதோ ஒரு காரணத்துல மனித ரூபத்தில் இருந்தானே தவிர இருந்தாரே தவற பெரிய மகர்ஷியாக இருக்க வேண்டியவர் ஏதோ தவறி போய் இந்த பண்டார் சங்கிட்டு இருந்தார் தேவார திருமுறை தேவாரம் படித்தவர் அவர் அதற்கு முந்தி இருந்தவரும் தேவாரம் படித்தவர் பாடசாலையில் சண்முகத்தை சேர்ந்த பேரு அவர்கிட்ட தான் நான் அணுக்க தொண்டனாக இருந்தேன் அவருக்கு நான் வேட்டி துவச்சு போட்டன அவருக்கு கவுவிய போட்டனானா நான் தேவாரம் பாட வந்திருக்கேன் அந்த புண்ணியவானுக்கு நான் பணிபட செய்ததுனால என்ன இந்த வழிக்கு ஏன் அவர் தேவாரம் படித்தவர் அச்சா ரெண்டாவது வந்த கையில தேவாரம் படித்தவர் இப்ப இருக்கிறவரும் தேவாரம் படித்தவர் தேவாலத்தில் ஏதேன்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா என்ன நமக்கு வேற வழி இல்லையா சரி சமீபத்தில் எனக்கு திருமூலர் திருமந்திரத்துல ஒரு சந்தேகம் வந்தது யாருக்கு எழுதி கேட்கலாம் அப்படின்னு என்ன தருவனம் பண்டாரி எழுதலாம் அப்படின்னு எழுதின அவர் அந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வச்சார் பாக்கிரை நான் சொல்லுவதற்கு இல்லை அதனால அவர்களை தவறாக சொல்றேன் என்பவர் சந்தைக்கு முந்தி இருந்தவர் அவர் இந்த திருப்பாட்டை திறந்தோறும் சொல்லிட்டே இருப்பார் அவர் சொல்லுவார் திறந்தோறும் இந்த தன்னடைந்தார் இந்த பதிகத்தை சொல்லிவிட்டு தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே அப்படிங்கிற பாட்டை ஆறு தடவை ஒருத்தர் சொன்னானே ஆனால் அவனுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவார் அவர் எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டையே சொல்லிட்டு அதனாலேயே அவர் மிக ஏழையாக இருந்து அப்புறம் தம்பிரானாக வந்து சிவபூசையில் செய்து அந்த பதவிக்கு வந்தார் நானும் இந்த பாட்டை திறந்தோரும் சொல்லிட்டு தான் நான் கோடீஸ்வரனா போவிலே தவிர குடும்பத்தை காப்பாற்ற அளவுக்கு எனக்கு பொருள் கிடையாது இல்லையா ஒரு ஆயிரூபா நித்யானந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கிடையாது எண்பது வயசாயிடுது இனிமையா கேட்க போறேன் கிடையாது இந்த திருப்பதிய கடைசி பாட்டு ஆறு தடவை சொன்னால் அப்படி ஒரு பலன் கிடைக்கும் என்று அந்த பெரியவர் சொன்னார் நம்பினேன் சொல்லி கொண்டு இருக்கிறேன் ஓரளவுக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு பொருள் எனக்கு வசதி ஆண்டவன் கொடுக்கிறான் அவ்வளவுதான் யாரோ கொடுக்கிறான் கடவுள் கொண்டா கொடுப்பானா எனக்கு அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா இல்ல யாரோ ஒருத்தன் கொடுத்துட்டு போறான் அவ்வளவுதான் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டேன் அடுத்து திரு சாய்க்காடு சென்ற ஊரிலே ஒரு அற்புதமான பதிகத்தை ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது இந்த பதிகத்தை நேரம் இருந்தால் சொல்லுகிறேன் அடுத்த மாதம் இரண்டாவது வாரம் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறாது முதல் வாரமே நடைபெறும் முதல் வாரம் தீபாவளி இல்லையா மூன்றாம் தேதி இரவு தீபாவளி ஒரு இந்த தமிழ்ச்சங்கம் அன்றைக்கு தமிழ்சச்சங்கத்தாருக்கு தேவைப்படுகிறது நமக்கு மனம் ஓந்து கொடுத்திருக்கிறார்கள் மூன்று வருஷமா நாலு வருஷமா சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லவா கொடுத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அதை தவிர்க்க முடியவில்லை ஆனதுனாலே அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தீபாவளி அன்னைக்கு நினைக்கிறேன் ஆமா அன்றைக்கு நடைபெறும் நீங்க எல்லாம் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த மாதம் மாத்திரம் மூணாம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே திருமுறை தொடர்ச்சி நடைபெறும் என்பதோடு இன்னொன்று போன மாதம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் போது சில அன்பர்கள் பேர சொல்லாதீங்க பேர சொல்லாதீங்க சொல்லிகிட்டே இருக்கிறார் அவரு புட்பராஜன் ஒருத்தர் அவர்தான் இந்த வயதான ஓதுவார்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி போன மாதம் இந்த கொயப்பேட்டையில ஓதுவார்கிற ஒருத்தனுக்கு மரியாதை செய்ததை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் இந்த மாதம் இன்று இந்த குண்டத்தூருக்கு பக்கத்துல கோவூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் அற்புதமான சிவன் கோயில் ஒன்று இருக்கிறது ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி சுந்தரமூர்த்தி ஓதுவார் ஒருத்தர் தேவாரம் பாடிக்கொண்டிருந்தார் இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவரை தெரியாது சுந்தரமூர்த்தி ஓதுவார் பாட்டு கேட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்லை அவர் அறுபது வருஷத்துக்கு முந்தி அவர் இருந்தார் இறந்தார் ஆமா அவரை போல் தேவாரம் பாட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த காலத்தில் ஆமாம் அப்படி பாடியவர் அவர் அந்த பரம்பரை தான் நாங்க வந்து ஆமா அந்த சுதமூர்த்தி ஓதுவார் பாட்டை கேட்டு கோவூர்ல ஒருத்தர் கொஞ்சம் நிலபலம் இருக்கிறது அவருக்கு அவர் குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு நிலபலம் இருக்கிறது அவர் பேர் என்னங்க அவர் மொழியார் பேர் என்ன சிங்கார மொழியார் அவர் அந்த சுந்தரமூர்த்தி ஓதுவார் பாட்டை கேட்டு கேட்டு கேட்டு தேவாரம் பாடுறாங்க அப்படி ஐயா உங்க கேசட் போட்டு போட்டு தயா நாங்க தேவாரம் பாடி எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் அப்ப சுந்தரமூர்த்தி ஓதுவார் காலத்துல ஒரு அப்ப இந்த திங்காரவேலு மொழியார் பாட ஆரம்பிச்சார் அவருக்கு நிலம்பரம் இருக்கிறது குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அந்த கோயிலுக்கு போய் சம்பளம் வாங்காமல் காசு வாங்காமல் காலத்துக்கு போய் சேவாரம் பாடுவார் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா ஆமா பாட்டு பாட்டு சொல்லுவேன் பாட்டு முப்பது பாட்டு சொல்றேன் ஆமா எனக்கு சம்பளம் கிடையாது சம்பளம் வேற வழியில் எனக்கு கொடுத்துட்டு இருக்கானே அப்படி கோயிலுக்கு சொல்லிட்டு இருந்தார் சில பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் இப்ப அவருக்கு வயசு தொண்ணூத்தி எட்டு இதோ அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம் அவர்களை அவருக்கு ஒரு மரியாதை செய்யறதுக்கு இருக்கிறோம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயா புஷ்பராஜ் எவ்வளவு பணம் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயும் அவருடைய வாழ்க்கை துணைவியார் தவறிவிட்டார்கள் அவர் மாத்திரம் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு நான் பலகாலம் போயிருக்கிறேன் மிக அன்புடைய அன்புடைய மனிதன் என்னை கண்டா கட்டி பிடிச்சிக்குவாரு சுந்தரூர்த்தர் மாதிரிய பாடுற டானி அப்படின்னு அவருக்கு இந்த மேடையில மூவாயிரத்தி ரூபாய் பணமும் ஒரு வேட்டி துண்டும் மாலையும் அதெல்லாம் வச்சு கொடுக்கிற தட்டோடு அவருக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அந்த பெரியவரை மேடைக்கு அழைத்து வர சொல்லுகிறேன் இந்த புஷ்பராஜருக்கு வேண்டியவர் குருபாதம் ஒருத்தர் அவர் இந்த ஐயாவுக்கு இந்த பணம் வேட்டி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய சார்பிலேயும் இந்த தமிழ் சச்சங்கத்தினுடைய சார்பிலேயும் அவருக்கு இந்த அன்பளிப்பை கொடுத்து சின்ன பிள்ளைகளை தொண்டு செய்தாயே சிவனுக்கு என்று நாம் அவரை வணங்கி விடுவோம் தொண்ணூத்தி எட்டு வயசு அவரு ஒரு நல்ல கடமையை செய்தது மன நிறைவோடு இருக்கிறேன் திரியான சம்பந்தமூர்த்தி சொன்ன, ஒரு திருப்பாடலை மாத்திரம் உங்களுக்கு நினைவூட்டி விட்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக பிரியான சம்பந்தமூர்த்தி சுவாமியினுடைய திருப்பாடலே ஒன்று உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் உனக்கு நல்ல ஞானம் வேண்டுமா திரு ஞான சம்பந்தர் ஆகிய நான் பாடிய பாடலுடைய ஓதுவாரை வணங்கிவிடு அப்படின்னு எழுதுறார் ஒரு பாட்டு வீடும் ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாழில் ஞானம் என்னாவது என்பதை வளஞ்சொடி நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டு இசைப்பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானமே என்பது அந்த திருப்பாடல் என்ன பொருள் என்னுடைய திருப்பாடலை யார் பாடுகிறானோ அவருடைய திருவடியை நீ கும்பிட்டு விடு உனக்கு ஞானம் தானே வரும் என்று எழுதுகிறார் அந்த மாதிரி தேவாரத்தையே பாடிக்கொண்டிருந்த ஒரு தொண்ணூத்தி அஞ்சு வயசு கழிவனாரை இப்ப வணங்கி நல்லொருள் பெற்றிருக்கிறோம் இதற்கு காரணம் தமிழ்சை சங்கம் ஆமாம் இரண்டாவதாக நீங்கள் ஆமாம் இதனால் தான் இதை செய்ய முடிந்தது என்று சொல்லி அடுத்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தீபாவளியும் திருமுறையும் என்பது சொல்லி நாம் எல்லாம் இப்ப பஞ்சாட்சனம் சொல்லி இன்று நிகழ்ச்சியை நிறைவேற்றிக்கொள்வோமாக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 Om namah शिवाय शिवाय नमः Om namah शिवाय शिवाय नमः Om namah शिवाय शिवाय नमः Om namah शिवाय शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः पार्वती पधाये